பொது திருப்பதிகம் திருநாவுக்கரசு நாயனாரின் நூற்றி அறுபத்தி ஓராவது திருப்பதிகம் இது திருச்சிதம்பரம் ஏயிலை அகம்படி கோயிலான பெரும் குந்தினே வையலனே வையலனே மனோன்மணியை பெற்ற வையலனே மனோன்மணியை பெற்ற தாயிலனே தழுவும் எங்காவியே வையலனே மனோன்மணியை பெற்ற தாயில தழுவும் எங்காவியே தழுவும் எங்காவியே தழுவும் எங்காவியே ஹ முதல் தனி வித்தினை முன்னை ஞான முதல் தனி வித்தினை பின்னை ஞானப்பு ரங்கும் சடையனை ஞானப்பு ரங்கும் சடையனை என்னை ஞானத்து இருள்றுத்து ஆண்டவன் என்னை ஞானத்து இருள் ஆண்டவன் தன்னை ஞானத்தலையிட்டு வைப்பனே ஆண்டவன் தன்னை லையிட்டு வைப்பனே ஞானத்தால் தொழுவார் சில ஞானிகள் ஞானத்தால் தொழுவார் சில ஞானிகள் ஞானத்தால் தொழுவேன் உண்மை தொழுவேன் உன்னை நான் ஞானத்தால் தொழுவார்கள் தொழக்கண்டு ஞானத்தாய் உன்னை நானும் தொழுவனே ஞானத்தாய் உன்னை நானும் தொழுவனே நரின நனன na na na a a a na na ye na na na pulumukkum gunam naangu yenakkum adhe ங் குணம் நான்கு எனக்கும் அதே புழுவுக்கு இங்கு எனக்கு உள்ள பொல்லாங்கு இல்லை புழுவினும் கடையேன் புழுவினும் கடையேன் புனிதல் தமர் குழுவுக்கு எ்விடத்தேன் சென்று கூடவே கடையேன் புழுவினும் கடையேன் புனிதம் தமறு குழுவுக்கு எவ்விடத்தேன் சென்று கூடவே சென்று கூடவே மலையே வந்து விழினும் மனிதர்கள் மலையே வந்து விழினும் மனிதர்கள் விலையில் நின்று கலங்க பெருதினேல் மலையே வந்து விழினும் மனிதர்கள் விலையில் நின்று கலங்க பெருதீரே கலங்க பெருதீரே கலங்க பெருதீரே தலைவனாகியே ஈசன் தலைவனாகியே ஈசன் தமர்களே கோலை செய்யானேதான் கொன்றிருடுகூமே தலைவனாகியே ஈசன் மர்களை கொலை செய்யார் கொன்றிடுகிற்குமே கொன்றிடுகிற்குமே கொன்றிடுகிற்குமே கற்றுக்கொள்வன வாய்வுள வுள கற்றுக்கொள்வன வாயுள நாவுள இட்டுவன பூவுள நீர் ஆ கற்றுக்கொள்வன வாயுள நாவுள ட்டுக்கொள்வன பூவுள நீர் உண கத்தை செஞ்சடையாங்குளம் நாம் குளோம் எட்டுக்கோ நமனால் முனி உண்பதே ஆனா ஆனா கற்றை செஞ்சடையான் உளன் நாம் உளோம் எற்றுக்கோ நமனால் முனி கற்றுக் கொள்வன வாயுள நாவுள இட்டுக்கொள்வன பூவுள நீர் கற்றை செஞ்சடையான் உளன் நாம் உளோம் எற்றுக்கோ நமனால் முனி உண்பதே முனி உண்பதே ஹணீண மனிதர்கள் ஒன்று சொல்லுகனிதர்கள் இங்கே வம் ஒன்று சொல்லுகிறே கனி தந்தால் கனி உண்ணவும் வல்லிரே மனிதர்கள் கனி கனி உண்ணவும் வல்லிரே புனிதல் பொற்களல் ஈசன் என்னும் கனி இனிது சாலவும் ஏசற்றவர்கள் புனிதல் பொற்கடல் ஈசன் என்னும் கனி ஈசன் என்னும் கனி இனிது சாலவும் ஏசற்றவர்க்கே என்னை ஏதும் அறிந்திலன் என்னை ஏதும் அறிந்திலன் எம்பிரான் தன்னை நானும் முன் ஏதும் அறிந்திலே என்னை ஏதும் அறிந்திலன் எம்பிரான் தன்னை நானும் முன் ஏதும் அறிந்திலேன் என்னை தன் அடியான் என்று அறிதலும் தன்னை நானும் பிரான் என்று அதில் அறிந்தனே என்னை தன் அடியான் என்று அறிதலும் தன்னை நானும் பிரான் அறிந்தனே thailane thaluvum engavie ha lelele thailane thaluvum engavie thaluvum engavie andavan thannai ஞான தலையிட்டு வைப்பனே அண்டவன் தன்னை ஞானத்தலையிட்டு வைப்பனே ஆ உன்னை நானும் தொழுவனே ஞானத்தாய் உன்னை நானும் தொழுவனே நானும் தொழுவனே புனிதன் தமர் குழுவுக்கு எவ்விடத்தேன் சென்று கூடவே புனிதன் தமர் குழுவுக்கு எவ்விடத்தேன் சென்றுகூடவேள்ளத்தேரி தெளிந்து தித்திப்பதோர் உள்ள தேரல் அமுத ஒளி தெளிந்து தித்திப்பதோர் உள்ள